ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்கு பதிலாக பார்த்துன்னு வரோம் அந்த புராணங்கள் மந்திரரூபமாகவே இருக்குதுன்னு ரிஷிகள் சொல்கிறார் கௌதமங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது தச செவ் வியவஹாரோ வேத தர்மசாஸ்திராணி அங்காணி உபவேதா புராணம் அப்படின்னு கௌதம தர்மசூத்திரத்திலே காண்பிக்கிற நாம் அடைய வேண்டிய பலன்களை வேதத்தில் சொல்லப்படக்கூடியதான மந்திரங்களினாலும் தர்மசாஸ்திரங்களினாலும் புராணங்களினாலும் நாம் அடைய முடியும் அப்படின்னு காண்பிக்கிற அந்த அளவுக்கு புராணங்கள்லேயும் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய மந்திரங்கள் புராணங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது நாம் செய்யக்கூடிய நிறைய அனுஷ்டானங்கள்லேயே சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து அனைத்து கர்மாக்கள்லேயுமே ஆங்காங்கு புராண ஸ்லோகங்கள் வருது சந்தியாவந்தனத்திலேயே நாம் உபஸ்தானம் சொல்கிற பொழுது சொல்கிறோம் அப்பசற்ப சர்ப்பிரந்தே தூரம் கச்ச மகாயஷா संधोमां, சத்தியசந்தோமாம் பன்னகேபியோபிரக்ஷது இதுமாதிரி ஸ்லோகங்களை சந்தியாவந்தனத்திலே சொல்கிறோம் அதேபோல் சிவபூஜையில் எடுத்துண்டால் நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிறோம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குன்னா புராணங்களிலே தான் சொல்லப்பட்டிருக்கு அவைகளும் மந்திரங்கள் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு ஆங்காங்கு கர்மாக்கள்லேயே எடுத்து கொடுத்துருக்கா அப்படி மந்திர ரூபமாக புராணங்கள் அடங்கியிருக்கு இந்த புராணங்கள் மகாபுராணங்கள் பதினெட்டாக நமக்கு வியாசர் பிரித்து காண்பிச்சிருக்க பிராமம் பாத்மம் வைஷ்ணவன் சைவம் பாகவதம் ததா பவிஷ்யம் நாரதீயஞ்ச மார்க்கண்டேய மத்பரம் ஆக்ேயம் ப்ரமவைவர்த்தம் லிங்கம் வாராஹமே வாமனாக்கம் தத்தியம் மாத்ஸ்யம் காருடமே ஸ்காந்தம் தவிரண்டம் எஷாம் நாமப்பிரதம் அப்படின்னு புராணங்கள் பிரம்மபுராணம் பத்தாயிரம் ஸ்லோக்கங்கள் பத்மபுராணம் ஐம்பத்தையாயிரம் ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணம் இருபத்தி மூன்றாயிரம் ஸ்லோகங்கள் சிவபுராணம் அதாவது வாழுபுராணம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் தேவி பாகவதம் இருபத்தி மூவாயிரம் ஸ்லோகங்கள் பவிஷ்ய புராணம் பதினாலாயிரம் ஸ்லோகங்கள் நாரத புராணம் இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்கள் மார்க்கண்டேஜ புராணம் ஒன்பதாயிரம் ஸ்லோகங்கள் அக்னிபுராணம் பதினைஞ்சாயிரத்தி நானூறு ஸ்லோகங்கள் பிரம்ம வைவர்த்த புராணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் லிங்க புராணம் பதினோராயிரம் ஸ்லோகங்கள் வாராக புராணம் பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் வாமன புராணம் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கூர்ம புராணம் பதினேழாயிரம் ஸ்லோகங்கள் மத்ஸ்ய புராணம் பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் கருட புராணம் பத்து ஸ்லோகங்கள் ஸ்காந்த புராணம் எண்பத்தி ஸ்லோகங்கள் பிரம்மாண்ட புராணம் பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் ஆக மொத்தம் பதினெட்டு மகா புராணங்களில் எடுத்துக்கொண்டால் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்கள் வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த ஒவ்வொரு புராணங்கள்லேருந்து தான் நாம் செய்யக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் ஆவிர்வவிச்சிருக்கு இப்போ தேவி மகாத்மியம்னு பாராயணம் பண்ணுறோம் சப்தசதி அது மார்க்கண்டேஜ புராணத்திலேருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க இந்த தேவி மகாத்மியம்ங்கிற எழுநூறு மந்திரங்கள் மார்க்கண்டேஜ புராணத்தில் நமக்கு வச்சு வியாசர் காண்பிக்கிற அப்படி ஒவ்வொரு புராணங்கள்லேருந்தும் ஒவ்வொரு மகாத்மியங்கள் ஒவ்வொரு மந்திரங்கள் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் பதினெட்டு உப புராணங்கள் என்னென்னா சனத்மாரணம் நரசிம்மராணம் முகலபுராணம் சிவர்மபுராணம் நந்திபுராணம் துர்வாசபுராணம் கணேஷபுராணம் கபுராணம் கல்யிப்புணம் ஐஷபுராணம் ப்ரமாண்டம் வருணபுராணம் காலிகாபுராணம் மாஹேஷரப்புணம் சாம்புராணம் சௌரபுராணம் பராசர புராணம் மரீசி புராணம்னு பதினெட்டு உபபுராணங்கள் அப்படின்னு இப்படி உபபுராணங்களையும் நமக்கு காண்பிச்சிருக்க இதை ஞாபகம் வச்சுக்கிறா போல் ஸ்லோகங்களையும் நமக்கு காண்பிச்சிருக்க மத்வயம் பத்வயம் செய்வ பத்ரயம் வச்சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணி த்ரிஷட்விது மத்வயம் பத்வயம் செய்வ அப்படின்னா மத்வயம் ம அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற புராணம் இரண்டு மத்ஸ்யராணம் மார்க்கண்டேய புராணம் பத்வயம் செய்வ பங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய புராணங்கள் ரெண்டு பவிஷ்ய புராணம் பாகவத புராணம் பிரத்ரயம் பிரங்கர எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய புராணங்கள் மூன்று பிரம்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் வ சதுஷ்டயம் வேங்கர புராணங்கள் நான்கு வராக புராணம் வாமன புராணம் இப்படி நான்கு அனாபலிங்க கூஸ்கானி அ அப்படின்னா அக்னி புராணம் நா நாரத புராணம் ப பத்மபுராணம் லீ லிங்க புராணம் க கருட புராணம் கு கூர்ம புராணம் ஸ்க ஸ்கந்த புராணம் இப்படின்னு இந்த பதினெட்டு மகாபுராணங்களையும் நாம் ஞாபகம் வச்சுக்கிறா போல நமக்கு அனுகிரகம் செய்திருக்க இந்த பதினெட்டு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு சில விஷயங்களை முக்கியமாக எடுத்துண்டு அந்த விஷயத்தை விரிவாக காண்பிச்சு பாக்கி அனைத்து விஷயங்களையுமே ஒவ்வொரு புராணங்களும் காண்பிக்கிறது புராணம் பஞ்சலக்ஷணம்னு புராணம் அப்படின்னா எதை புராணம்னு சொல்லணும் அப்படின்னா அதிலே சில விஷயங்கள் இருக்கணும் அடங்கி இருக்கணும் அப்படிதானே ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்கள் இருக்குது இவைகள்லாம் இருந்தால்தான் அதற்கு அப்ளிகேஷன்னு பெயர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி புராணங்கள் அப்படின்னா அதிலே சில விஷயங்கள் இருக்கணும் அதாவது ராஜாக்களுடைய வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் ராஜாக்களுடைய நம்முடைய பாரத தேசத்தின் பாரத தேசத்தினுடைய பெருமையை காண்பிச்சிருக்கணும் புண்ணிய நதிகள் சமுத்திரம் மலைகள் இவைகள் விஷயமான தகவல்கள் அடங்கி இருக்கணும் நாம் செய்யக்கூடிய தர்மங்களை காண்பிச்சிருக்கணும் நாம் காலம்பறை எழுந்ததிலிருந்து ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் என்ன செய்கிறோமோ அவைகளுக்கு ஆன்மீகம்னு பெயர் அந்த ஆன்மீகங்களுடைய தகவல்கள் இருக்கணும் நாம் செய் பிறந்ததிலிருந்து செய்யக்கூடிய கர்மாக்கள் நிஷேகாதி ஸ்மசானாந்தம் அப்படின்னு பெயர் நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் அவைகள் சொல்லப்பட்டிருக்கணும் இவைகளெல்லாம் அடங்கி இருக்கிறது புராணம்னு பெயர் இவைகள் அனைத்தும் அனைத்து புராணங்களும் சொன்னாலும் ஒவ்வொரு புராணங்களும் சில முக்கியமான விஷயங்களை பிரதானமாக எடுத்து அதை நடுவில் நடுக்கருவாக வச்சு நமக்கு காண்பிக்கிறது அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்